அபூ எங்களில் ஒருவர் இருப்பவரை அறிந்து கொள்ளும் அளவில் வெளிச்சம் ஏற்படும் அலி வசல்லம் அவர்கள் சுபுகு தொழுபவர்களாக இருந்தனர் அறுபது வசனங்கள் முதல் நூறு வரை சுபுகில் ஓதுவார்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாயும் போது துகுர் தொழுபவர்களாக இருந்தனர் அசரியம் துழுவார்கள் அசர தொழிலை நிறைவேற்றிய எங்களின் ஒருவர் மதீனாவின் கடைகோடிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தால் இருந்து கொண்டிருக்கும் அதாவது ஒளி குன்றாமல் இருக்கும் இந்த ஹதீசை அபு பர்சாவிடமிருந்து அறிவிக்கும் அபுல் மின்ஹால் மகிதி பற்றி அபு பர்சா ரலி அல்லா்கள் கூறியதை நான் மறந்துவிட்டேன் இஷாவை இரவின் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் வரை இரவின் பாதி வரை தாமதப்படுத்துவது பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள் என அபு பர்சார் அலி அல்லாம அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்கிறார்